சத்குரு சுவாமிக்கு ஜெய குரு கிருப்பியால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தாம் கடைசியாக நம்ம என்ன பார்த்தோம் முஜுக்குந்தன் அழகா ஸ்தோத்திரம் பண்ணார் முதுகுந்தன் எல்லா தெய்வங்களையும் பார்த்துருக்கார் மேலே வந்து அந்த இந்திரா தேவர்களுக்காக சண்டை போட்டிருக்கார் அங்கேயே சேனாபதியார் இருந்திருக்கார் அவருக்கு அப்புறம் சுப்பிரமணியஸ்வம் வரார்னா எப்படி அந்த அளவில் இருந்திருக்கார் சூரியவம்சராஜா பகவானை பத்தோடனே அப்படி பக்தி பேரிட்டு வருது குருக்கிற பேர் ஆடிஞ்சது அதுதான் ஆச்சாரியால் வந்து நம்ம சங்கரபகாதால் மோக முத்கரம்னு சொல்லப்படுதுன்னா பஜக வந்து சொல்லிட்டு வர்றார் கடைசி ஸ்லோகம் இருக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சது சொன்ன அதில் இந்த இது ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லப்படுது அதுதான் விஷயம் முன்னால் பெரிய ராஜா சக்கரவர்த்திங்கிற பேரில் தங்க ரதத்தில் ஊரில் வந்தேன் யானம் இல்லை யானை மேலே பவனி வந்தேன் இப்படி வந்த இந்த சரீரம் ஒன்று ஆடை தவிர்க்கவே முடியாத ஒரு நியதி இருக்குது அதாவது மற்ற சரீரம் அது பிரகாரம் கடைசி நேரம் வந்தோம்னா வந்து கீழ் வள மண்ணோட மண் ஆகணும் இல்லை பொதஞ்சு போனால் புழுவெல்லாம் சாப்பிடும் நாய் நரி வந்து போன்ற பிராணிகளுக்கு ஆகாரமாகும் கடைசியில் மரமாக வெளியில் வந்துடும் பஸ்மம் பண்ணால் சாம்பலாக போயிடும் இப்படி கண்டிப்பாக ஜாதசிக துருவோ மிருத்துவோ துருவம் ஜென்மம் முத்தர்சிக்கம் பஸ்மார் நத்தம் சோஜினும் வருதுன்னு சொன்ன பகவான் சொன்னான் அந்த மாதிரி எப்படா போகிறதுன்னு காத்துவோம் அப்போ அழிந்து போகக்கூடிய இந்த சரீரத்தில் நான் என்னது அப்படின்னு இந்த சரீரமே ஆத்மா நினச்சி நிற்கக்கூடிய ஒரு பற்று என்னதுங்கிறது சம்பந்தப்பட்ட மனைவி மக்கள் வீடு வாசல் பருவி பங்களா காரு பங்களா நிலம் புலன் அப்புறம் பவர் எல்லாம் இப்படி பற்று உங்களை சேவிக்காரவன் கண்ணா உன்னை சேவிக்காரவன்லாம் இன்மையையும் தன்னுடைய ஆத்மாவிற்கு பகைவனாக ஆகிறான் அதுதான் விஷயம் ஆத்மாவுக்கு பகைவனாகிறான் யோ யோனே சகத்ரா பகூ நிகத்துவா துக்கேன லப்துவா நம் மனுஷத்துவம் சுகாவகம் ஏன பஜந்தி விஷ்ணு தேவே மனுஷாத்மனி சத்ருபூதாக யோனே சகத்திராணி பகூனி கத்வான் துக்கே நப்துவா பிச்ச மனுஷம் சுகாவகாம் சுகாவகம் ஏன பஜந்தி விஷ்ணு தேவே மனுஷியாத்மனி சத்ருபூதாக கூட பிரபந்தத்தில் கூட வருது நாலரை தீய கூட வருது ஆயிரம் ஆயிரம் பிற பிறவிகள் பெரிய கஷ்டங்களை அடைஞ்சு இந்த மனுஷ சரீரத்தை பெற்றும் பிறவா பேரின்பம் மோட்சத்தை கொடுக்கூடிய பகவான் ஸ்ரீமன் நாராயணனை போற்றார்வன் ரங்கநாதனை போற்றார்வன் தனக்குத்தானே பகைவன் ஆகிறான் இது எங்க வருதுன்னா பின்னால் வருது இன்னொரு கூட சொல்லுவார் ஏ பதினொன்றாவது ஸ்கந்தத்தில் இருபதாவது அத்தியாயத்தில் உத்தவனும் கிருஷ்ணனும் தான் அவசிண்ட் இருக்கார்கள் உத்தவன் வந்து கண்ணன் கிளம்பி போப்பறார் அதை நிறுத்தி வைக்கத்தான் அவர்கிட்ட வந்து பேச்சில் ஏவர் இழுக்கிறார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது பல தடவை சொல்லுவாங்க கண்டிப்பாக பகவத்கீதை பதினேழு சாப்டரில் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பதினேழு சாப்டர் ஏசாயம் கரெக்டு ஏன்னா முதல் சாப்டர் வந்து அர்ஜுனன் விஷாத யோகம் அதில் பண்ண கண்டெண்ட்டை பார்த்து உத்தவனுக்கு ஒரு இருபத்தி மூணு அத்தியாயங்களில் சொன்ன கண்டெண்ட்டை பார்த்தா எப்படி தெரியும்னா இன் குவாலிட்டி இன் குவான்டிட்டி இன் டெப்த்து எல்லாத்துலையும் உத்தவனுக்கு உபதேசம் பண்ணது பெருசு ஆனால் நூற்றுல தொண்ணூற்றி எட்டு பேருக்கு வந்து அர்ஜுனன் பண்ண பண்ண உபதேசம் அந்த பர் பகவத்கீதனை சுத்து ஒத்து வரும் ரெண்டே பேருக்கு தான் நூத்துல வந்து புத்தவனுக்கு பண்ண உபதேசம் அதில் என்ன சொல்கிறார் தேகமாத்தியம் சுலபம் சுதுர்லபம் புலபம் குரு கர்ணதாரம் மயானுகூல நபஸ்பதே பகான் பாபா அப்படி சொல்கிறாரு நீ மனுஷ சரியத்தை அடைந்து நான் அனுகூலமாக இருந்து குரு வாக்கியத்தை கேட்டு நீ வந்து இந்த சம்சார சாகரத்தின் கிடக்கலைன்னா உனக்கு ஆத்ம துரோகி அப்படியே ஆத்ம துரோகின்னா வந்து சங்கர சிவபரமா சொல்கிறக்கூடியதிலையும் சொல்லுவார்வர் அப்பை அப்படியும் தனக்கு தானே பாய்வனாகிறான் மேலே ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் ஐம்பத்தி ரெண்டுலேருந்தே நிித்திமூத்தஜி ககேஷு மைசு யோஷிதம் கீடா மருக புருஷை சனீய்மூத்த விராசன மைசு யோஷித்தம் கிரீடாமருஷை சீனீய கர்த்தி தபு நிதோ நவத்தோக தரபே ஆதரச்சூமம் சொராடி பிரபுத்தருஷோ நூகா கல்பி கர்மா தபஸ் நிிதோ நிறத்தோக தரபே ஆதரத்தம் புனச்சூமம் ஸ்வரா பிரபுத்தருஷோன சுகா கல்பத்தை பபாவரோமோ தகேச்சு சங்கமோர் தோ பராவரே டுயி ஜா மதி பபாவோரமே ஜனத்து சமோ தடவரே டுய ஜா மதி மனே மன்னே மமாிர ீஷமே மே மமாிர ஈஷத்தைபோ எதட்சையா சாருபரிக்க மனம் விவசூமிப்பை மன்னே மமாிர ஈஷத்தைபாகமோ எதா சாளுபரிக்க வன விவசூமிப்பாமயே தவ பாரசேவ அகிஞ்சன பிராச்சமா வரம் விபோ ஆராம் அப்பவர்கம் ஹரே பிரணீத்தம் வரம் ஆத்மனே நாம பாரசேவன அகிஞ்சன பிராச்ச விபோ ஆராம் அபவர் கம் ஹரே பிரணீத்தம் வரம் ஆத்மந்தனம் அம்பத்தி ஆறு அம்பத்தி ரெண்டு மறுபடி பார்ப்பம் निर्जिदिक्चक्रमूत विग्रह वरासनस्थ समराजवंधि गृहेशु मैथुन्यसुख योषिता क्रीड़ाृग पुष ईशनीयते निर्जि दिक्चक्रमूत विग्रह वरासनस्थ सजबंधि गृहेश मैथुन्यसुख योषिता पुरुष ईश नीयते कौटी कर्मा तपस्व निषि निवृत्तभोगा तरपेक्ष दरते புனூயமம் சுவரா பிரபுத்தர்ஷோ நுகாய கல்பத்தை கர்த்தி கர்மா சூத்தோகா தலப்பேயே புனச்சூமம் ஸ்வட்டி பிருத்தருஷோனா கல்பே பவோவர ஜன துனமாக சத்மோ எகி தர சங்க சத்கோ பராவரேஷத்து மதி பவாவோரோ தர சத்கோ பராவரேசே த்துயி ஜா முதி மந்தே மமாிரகீஷமோ எத யா பிரார்த்தேகே சாருக்கையண்டூபை மந்தே மமாிரகீபமோ எத யா பிரார்த்தேகே சாருக்கிய வன விவசூபை நாம பாதசேவ அகிஞ்சன பிரார்த்தமா வரம் விபோ ஆராஜகோம் அப்பவர்கணீத்தோவரம் நாமயேண்ணம் தவ பாரசேவிச்சனா வரம் விபோ ஆராஜகோம் அப்பவர்கணீத்தோவரம் ஆமனி ஆறாவது இது சொல்ற என்ன முக்குந்த மு குந்த இப்படி ராஜங்கிற பேர்ல எந்த ஒரு சரீரம் முன்னால தங்கத்தால செய்யப்பட்ட தங்க ரதங்களையும் யானைகளையும் அப்படி பவனி வந்து சிச்சாரம் பண்ணிட்டு வந்துடோ அந்த சரீரம் தாண்டவே முடியாத எதிர்க்கவே முடியாத அதாவது அதை வந்து அதிக்கிரமே பண்ண முடியாத காலரூபி காரன் யமன் மிருத்யு இப்படியெல்லாம் மரணம் தெய்வத்தை இப்படியெல்லாம் அதுக்கு இல்லையா எந்த ஒரு பேரில் அந்த அப்படிப்பட்ட உங்களால் ஆக்கிரமிக்கப்பட்டப்புறம் என்ன ஆறுது இந்த சரீரம் ஒன்று காட்டில் விழுந்தால் நரி நாயி மற்றவர்களுக்கெல்லாம் ஆகாரமாக போய் அது சாப்பிட்டு மலமாக ஒளி கொண்டுடும் பூமியில் விழுந்து மூடி போயிடுச்சுன்னா புழுக்களால் ஆகாரமாக சாப்பிடப்படுது பஸ்மமாக போயிடுச்சுன்னா அக்னிக்கு பஸ்மமாக விழுது சாம்பலாக ஈஸ்வரா எல்லா திக்குகளையும் ஜெயித்து இதுக்கு மேலே தனக்கு யாரோடையும் யுத்தம் ஏற்படாதுன்னு நினைச்ச கொண்டவனாக சக்கரவர்த்தியினுடைய சிவந்த ஆசனம் அதாவது உயர்ந்த சிவந்த ஆச சகப்பான ஒரு இந்த ஆசனம் உயர்ந்த ஆசனத்தில் உட்காந்து கொண்டு உருவீற்று கொண்டு முந்தி தனக்கு சமானமாக இருந்த ராஜாக்களால் நமஸ்காரம் பண்ணப்பட்ட வணங்கப்பட்ட போற்றப்பட்ட புருஷன் வந்து சித்தின்பம் சரீரத்தை சரீரத்தையே முக்கியமாக கொண்ட சுகங்கள் அதையே பெரிய இன்பமாக நடித்து கொண்டு கிரகங்களில் ஸ்திரீகளுக்கு ஒரு விளையாட்டு பிராணி மாதிரி செல்ல பிராணிகள் மாதிரி அதாவது ஒரு செல்ல பிராணி பூ நாய் பூனை எல்லாம் வளர்க்குறாங்க அது மாதிரி செல்ல பிராணிகள் மாதிரி விளையாட்டு மிருகமாகி இங்கும் அழைக்கப்படுகிறது நாம் மறுபடியும் சர்வபௌமனாக ஆக வேண்டும் அதாவது இந்த சர்வ பிரபஞ்சத்திற்கும் பௌ பூமினா தெரியும் பூமியை ஆளக்கூடியவன் பௌமன் அப்படி சர்வபவனாக இந்த சக்கல பூமிக்கும் ஏகச்சக்கராதிபதியாக இருக்கிறது தான் சர்வபவன் அப்படி ஆகக்கூடிய அப்படின்னு சர்வபவனுடைய ஆராஜ்யத்தினுடைய ஆசையால் தானம் செய்து கொண்டு இருந்து கொண்டு சுகபோகங்களெல்லாம் வனாக தரையில படுக்கிறது பிரம்மச்சரியம் போன்ற தபஸுகளை ஒரு நிஷ்டை கொண்டு ஈடுபாடு கொண்டு நியமித்து கொண்டு பல நியா நியமங்கள் எவங்களை கடைபிடித்து கொண்டும் ராஜ்யத்தை அடைவடையதற்கான கர்மாக்களை செய்யும் அதனால ஆசை மேலிட்டவனாக சுகம் அனுபவித்திற்கு சமர்த்தனா ஆவதில்லை அப்படி பக்தர்களை வந்து கைவிடாருகே ஈஸ்வரா சம்சார சக்கரத்தில் சுற்றி கூடிய மனுஷனுக்கு சம்சார சக்கரத்தை சுற்றி வரும் அப்படி மனுஷனுக்கு சம்சார பந்தத்தினுடைய முடிவானது எப்பொழுது வந்து கிடைத்ததாக ஆகிறதோ அப்பொழுதும் சாது ஜனங்களுடைய சேர்க்க முடியும் அதை கிடைக்கிறது அதாவது ஏ ஈஸ்வரா பக்தர்களாக நீ கைவிட மாட்டேன் அதான் அச்சுதான் பேரும் நச்சுதே சம்சார சக்கரத்திலே மாட்டிட்டு இருக்கோம் யார் ஜனன மரண துக்க சிறகம் அப்படி அதில் மயங்கி ஒரு ஒரு லட்சியம் இல்லாமல் மயக்கத்தில் இருக்கக்கூடிய கவனம் இல்லாமல் இருக்கக்கூடியவனுக்கு சம்சார பந்தத்தினுடைய முடிவானது எப்பொழுது கிடைக்கிறதோ அப்போ வந்து சாது ஜனங்களுடைய சங்கம் கிடைக்கிறது சேர்க்கைக்கணும் அது எப்போ சாது ஜனங்களுடைய சங்கம் கிடைக்கிறதும் அப்போவே சாதுக்களுக்கும் அடைக்கலமாக இருக்கார் சரண்யனாக இருக்கார் காலம் கர்மம் சுவாவம் இவைகளுக்கெல்லாம் இதுக்கும் அதீனாக இருக்கிற பிரம்மா போன்றவர்களுக்காக நியாமகனாக இருக்கார் அப்படிப்பட்ட தேவரியர் நீதா பரமாத்மா பகவான் அவற்ற பக்தி ஆறு ஏற்படுது எப்போ பக்தி வந்து சத்சங்கத்தால் தான் ஏற்படுது சத்சங்கத்தால் அப்போ வந்து சச்சங்க சங்கம் கிடைச்சி சாதுக்களுக்கு அடைக்கிற மாதிரக்கூடிய உடனே அந்த சரண்யனான கோவிந்தனை காண்பிக்கிறார்கள் அப்போ கோவிந்தனான சிம்மன் நாராயணன் பக்தி ஏற்படும் விவேகிகளாக தனியாக நடந்து கொண்டும் வனம் போகிறதுக்காக விரும்பிக் கொண்டும் அதாவது அவர் காட்டில் தபஸ் போனார் அப்படிங்கிறோ அக்கண்ட பூமண்டலாதிபதிகளால் எது ஒன்று பிரார்த்தனை பண்ணப்பட்டதோ கேண்டப்பட்டதோ வேண்டப்பட்டதோ எது வந்து அடைய வேண்டுமென்று மிகவும் தீவிரமாக இருந்ததோ அப்படிப்பட்ட தற்செயலாக ஏற்பட்ட அரசாட்சியின் அடி முடிவு ஆமாம் இவரை தற்செயலாக என்னாச்சு ராஜ ராஜபாலனம் பண்ணிட்டு இருக்கார் இவரை வந்து தேவர்களுக்காக சகாயம் பண்ணி தான் கூட்டம் போயிட்டார்கள் அப்போது அங்கே பலகாலம் போடுச்சு அந்த பலகாலம் போடுறதில் இங்கே வந்து அதுக்கு சமமாக இல்லை இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய காலக்கிரமம் வேறு அப்போது பல இதாகிடுச்சு பல வம்சங்கள் தாண்டி கொடுத்து அப்போது ராஜாக்ஷ அரசாக்ஷன் முடிவு ஏற்படும் அது தங்களால் செய்யப்பட்ட அனுகிரகம் மறுபடியும் நான் வந்து இந்த ராஜ்ய பாரத்து வர முடியாமல் நான் வந்து இப்படி ரெஸ்ட் எடுக்கிறதா இங்கே வந்துட்டேன் பண்ணுறாங்க அது வந்து நீங்கள் எனக்கு பண்ண அனுகிரகம் மறுபடியும் அந்த ராஜ்ய சுக்கத்தில் மாட்டிக்காமல் பண்ண வச்சது உங்களுடைய அனுகூலம் படிய வந்து பாகவனம் சொல்ல வச்சாங்கன்னா பாகவன் பரமாத்மா வந்து முக்கியம் வந்து அந்த கற்க பாகவனம் வரணும்னு சொன்னாலும் கஷ்டப்படுறதான் வாஸ்தவம் தான் முடியாமல் இருக்கும் இருந்தாலும் பகவானுடைய அனுகரம் அதனால தினம் சொல்ல வைக்கிறது தினம் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அதையே கேட்குறோம் பண்ண வைக்கிறதா இல்லையா கேட்க வைக்கிறதா இல்லையா பகவானுடைய அனுக்கிரம் ஆமாம் ஆமாம் இது லெட்டர்ஸ் மேக் இட் வெரி வெரி கிளியர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நித்தியம் பாகவத்தம் கற்க பாகவத்தம் கேட்கலாம் அது பகவானுடைய அனுகணும் கேட்கலன்னா பகவானுக்கு கிடைச்சி அப்புறம் ஏற்பே துறவிகள் அதாவது அவர்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது அதாவது லௌகிகமான செல்வங்கள் எதுவும் இல்லாம எல்லாத்தையும் விட்டவர்கள் அவர்கள் வந்து சன்னியாசிகள் துறவிகளால விரும்ப உங்களுடைய திரு திருவடி சேவை உங்களுடைய பாத சேவை அப்படிப்பட்ட அது தவிர வேறு ஒரு வரத்தை நான் விரும்பவில்லை கிருஷ்ணா விவேக்கான் யாரு தான் மோட்சத்தை கொடுக்கூடிய உங்களை ஆராதனை செய்யறதை விட்டுட்டு தனக்கு பந்தத்தை காரணமான வரத்தை கேட்பான் ஆமா வரம் கேட்டேன் வரம் கேட்க லௌகீகமான சம்பந்தமா இருக்கும் அது வந்து மறுபடி பந்தத்துக்கு கொண்டே போடும் மோட்சத்தை கொடுக்கூடியதையும் நிரூபிக்க அதாவது நிஷ்காமமாக பண்ணக்கூடிய கிருஷ்ண ஆராதனை மோட்சத்தை கொடுக்கூடிய அப்படிப்பட்ட மோட்சத்தை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆராதனை விட்டுட்டும் யார் இந்த பந்தத்து காரணமான வரத்தை கேடுவான் அப்படின்னு வேகத்தினுடைய ஒரு உயர்வில் சொல்கிறார் முஜுகுந்த சக்கரவர்த்தி பார்ப்போமேல விவரமாக பார்ப்போம் ஈஸ்வராம் இன்னும் எதிர்த்து போர் போர் போட்டு அதாவது சண்டை போட்டு யுத்தம் பண்ணி யாரும் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு யாருமே இல்லை எல்லோரையும் ஜெயிச்சாச்சு அப்படியும் நாலு திசையிலும் ஜெயிச்சும் அந்த சிம்ஹாசனத்தில் ஏறி தங்க சிம்ஹாசனம் சகப்பாக இருக்கூடிய தங்க சிம்ஹாசனத்தில் ஏறி தனக்கு சமமாகக்கூடிய ராஜாக்களால் அவர்கள்லாம் நமஸ்காரம் பண்ணார்கள் போட்டுகிறார்கள் அதாவது சிற்றரசுகள் பேரரசுகள் எல்லாரும் சக்கரவர்த்தியேகங்கள் வாழ்க்கையில் ஈடுபட்டு பெண்களுக்கு பெண்கள் வீடுக்கு போன அரண்மனைக்கு போறான் பொழுதுபோக்காக செல்லப்பிராணிகள் வளர்க்கப்படுகின்றன என்ன என்னென்ன வளர்க்கப்படுகிறது ஒன்றும் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப தமாஷாக இருக்குது ஒரு நாய் பூனை என்னென்னோ இருக்குது சொல்ல வேண்டும் அப்படி வளர்க்கப்படுகிறது அப்படி செல்லப்பிராணிகள் போல் அந்த ஸ்திரீகளுக்கு கை பொம்மை மாதிரி ஆகிறான் பாவையாகிறான் கைப்பாவையாக பொம்மை ஆகிறான் நான் மறுபடியும் பெரிய ராஜா ஆகணுங்கிற அந்த சிம்ஹாசன் ஆசையால் லௌகீக இன்பங்களை விட்டுட்டணும் தரையில் படுக்கிறது பிரம் இதெல்லாம் வந்து யம நியமங்கள் யம நியமங்கள் தபஸ் மாதிரி படுக்கிறது பிரம்மச்சிரத்தை காப்பாது அப்புறம் ஆகாரத்தை சுருக்கிறது தானங்கள் பண்ணுறது இப்படி போன்ற தபஸ்களே முழுசாக ஈடுபாடு உண்டு நல்ல கர்மாக்களை செய்தவனாக இருந்தாலும் அவனுடைய பேராசியான அவனு தான் விடாமல் இருக்கா பேராசிய இன்னும் சுகம் அனுபவிக்கணும்னு அது அந்த வாசனாபிஷேகம் போலியே வாசனாபிஷேகம் தானே போனோம் அதனுடைய பேராசியான இவன் இன்பத்தை அறைவது இப்படி எட்டு ஸ்லோகங்களால இது வரைக்கும் இப்ப சொன்னது என்ன நாற்பத்தி ஆறுல இருந்து இந்த ஐம்பத்தி மூணு வரைக்கும் லௌகீகத்துல பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் சம்சாரத்துக்கு காரணமாக இருக்கும் சம்சாரம் ஈக்குவல் டு மரண சக்கரம் ஜனன மரண ஜனன மரண காடு ஜனன மரண அக்னி ஜனன மரண ஒரு ஒரு தகிக்கக்கூடிய விஷயம் அதில் அதை சொல்லிட்டும் அப்படி லௌகீக கஷ்டங்களை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ இதை வந்து போக்கணும் லௌகிக கஷ்டங்கள் போனா பக்தி பண்ணால் தான் பக்தியில் பகவதி தான் அந்தந்த கஷ்டங்கள்லாம் போகிறதுக்கும் அதையெல்லாம் நீக்குவதற்குண்டான உயர்ந்த உபாயம் பக்தியே முக்திக்கு வழி அப்படிங்கிற அப்படிலாம் பின்னால் சொல்கிறாங்க இது வரைக்கும் லௌகீக கஷ்டங்கள் லௌகீகம் சிற்றன்பங்களில் இருக்கக்கூடியவன் படக்கூடிய லௌகீக கஷ்டங்களை பற்றி சொல்லி இதுலேருந்து வெளியில் வரணும் வரம் கேட்குறேன் எதுக்காக ஒன்றும் வர வேணாம் வரணும் பகவத்து பக்தியால் எப்படி இந்த லௌக்கிக கஷ்டங்கள் வெளியில் வரலாங்கிறத இன்னும் மேலே சொல்கிறார் இதுவரைக்கும் எட்டு ஸ்லோகங்களால் லௌக்கிக சுகங்களும் அதனுடைய கஷ்டங்களை பற்றி சொல்லி இதிலேருந்து வெளியில் வரக்கூடியது பக்தி செய்வதை பற்றி பின்னால் சொல்கிறார் பக்தர்களை கைவிடாதவன் அந்த இறைவன் அச்சுதன் அச்சுதன் தன்னிலை நழுவாத இறைவன் அதாவது அவன் பக்த பராதீனவன் அப்படியும் பிறப்பிறப்பான அதாவது ஜனன மரணமான இந்த லோகத்தில் சுற்றின் வரக்கூட சுற்றின்னு வந்து மனுஷனுக்கு லௌகீக உலக பந்தத்துலேருந்து விடுதலை கிடையக்கூடிய டைம் வருதுன்னு வச்சுன்னா அப்போ வந்து சான்றோர்கள் பெரியவர்கள் குருக்கள் ஆச்சாரிகள் ஒரு சங்கம் இணக்கம் கிடைக்கிறது சத் சங்கனம் இப்போ நம்ம எங்க இருக்கோம் பத்தாவது ஸ்கந்தம் ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் இருக்கும் மூணாவது ஸ்கந்தத்தில் தேவகூத்தியும் சம்பாரம் பார்த்தோமா தேவகூத்தியும் கபிலை சம்பாரம் பார்த்தோமா கபிலை தேவகூதி அவர் வந்து அம்மா அவர் வந்து பிள்ளைகிட்ட கேட்குறார் அப்போ வந்து பிள்ளை கேட்ட போதும் உடனே பிள்ளை வந்து அம்மா கேட்டதுக்கு உடனே சொல்லவில்லையே என்ன சொன்னாவன் பிரசங்கம் அஜரம் பாசம் ஆத்மன கவஜோ விதுகோ சையவ சாதுசு கிருத்தோ மோக்ஷத்வாரம் அப்பா அப்படின்னு என்ன இன்னைக்கு வந்து என்ன கேட்டான் அம்மா என்ன கேட்டான் பக்தியை பத்தி தான் கேட்டேன் பக்தி தான் வேணும் எனக்கு வந்து பக்தியை கொடுன்னா நான் தான் ஈஸ்வரனா இருக்கக்கூடிய வந்து அம்சத்தோட வந்திருக்கேன் நான் பக்தி கொடுக்குறேன்னு சொல்லலை அப்போ உனக்கு வந்து சாதுக்களை பத்தி தான் சொல்லி அப்போ சேவ சாக்கோட்சிஷவா கார் சுகிரா சுவேகி நம் ஜாத்தாந்த சாரவா சாதுபூஷணா மயி அனியாவின் பி கித்தம் மத்திய திருத்தர்மாண தியசுஞ்சரவா மதசியா மிட்டா சிறி கதையு நைத்தான் மரித சாரவசாங்க விவர்ஜிதாக சங்க தேடும் அதுதே பிரார்த்தா சங்க தோஷாகித்தையும் அப்படின்னு சொன்னார் அப்போ சத் சங்கமம் கிடைப்பதற்கு பிரார்த்தனை பண்ணணும் பகவான் டபி பிற பா கிருஷ்ணா நீ வந்து எனக்கு நல்லா சச்சங்கத்தை கொடுக்கும் சச்சங்கத்தை நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவம் நிர்மோகத்துவம் நிர்மோகத்து நிச்சலதத்துவம் நிச்சலதத்தையும் ஜீவன் முக்தி இது யார் சொல்கிறான் ஆச்சாரிகள் சொல்கிறார் அப்போ ஜோ கோவிந்தத்தில் அப்போது அப்போ கிடைக்கிது அப்போது அந்த சத்தங்கம் கிடைத்த அந்த பெரியவர்களுக்கு சரண்யனாக இருக்கான் காலம் கர்மம் சுவாவம் குணம் இவைகளெல்லாம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரம்மா போன்றவர்களுக்கும் துணையாக இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆசிரியனாக இருக்கக்கூடிய பகவானான கிருஷ்ணா நாராயணா உங்கள்கிட்ட பக்தி பண்ணக்கூடிய ஒரு எண்ணம் அப்போ தான் வருது அதனால் ஈஸ்வரா சான்றோர்களானா ராஜாக்கள்லாம் வானப்பிரஸ்தர்களால் நாட்டை தொடர்ந்து வானம் போய் தங்களை சேவிக்கணுங்கிற அதாவது உங்களை ஆராதனை பண்ணணுங்கிற நன்றிச்சி அப்படி போகிறதுக்கு தடைவாக இருக்குது கடங்களா இருக்கு இதாக இருக்கு அதாவது பாரமாக இருக்கக்கூடியது அது இடைஞ்சலா இருக்கக்கூடிய அந்த சிம்ஹாசனம் ஆசையை விட்ட விடத்துக்கு முழு மனசோட போற்றுகிறார்கள் ஆராதிக்கா ஆனால் எனக்கும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் முயற்சி இல்லாமல் எனக்கு வந்து விடணுங்கிற ஒரு முயற்சி நான் பண்ணாமையே இந்த அரியணை ஆசை அதாவது சிம்ஹாசனம் அதாவது ராஜ்யத்தை ராஜ்ய பாரம் வகிப்பது ராஜ்யத்தை ராஜாவாக இருக்குது சக்கரவர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு அந்த சிம்ஹாசனத்தில் இருக்கக்கூடிய ஆசையான பந்தம் தானாக போயிடுச்சு எப்படி போயிடுத்து என்ன வந்து கைங்கரியம்னு தேவர்களுக்கு சகாயமான கூண்டு போயிட்டார்கள் அப்போ காலம் போயிடுச்சு அப்போ இங்கே காலம் அதுக்கு தகுந்த ஈக்குவலான காலம் இங்கே இல்லை இங்கே காலம் ரொம்ப காலம் ஓடி போயிடுது பல வம்சங்கள் ஓடி போயிடுச்சு அதனால் தானாகவே போயிருத்தேன் இதுதான் நீங்கள் வந்து எனக்கு பெரிய செஞ்சால் பெரிய அனுகிரகம்னு நினைக்கிறேன் அதான் பாடியன் வந்து பாகவரம் சொன்னேன்னா இது பகவான் வந்து எனக்கு கொடுத்தேன் என் சுவாமியை கொடுத்தேன் பகவான் கொடுத்த பெரிய அனுகிரகம் அது சந்தேகம் இல்லை அதனால் அதனால் எங்கும் நிறைந்த எங்கும் நிறைஞ்சிருக்கக்கூடிய பிரபோ விப விபத்து வந்து எங்கே நிறைஞ்சிருக்கார் ஆம்னி போட்ட நாமினேஷன் ஆம்னி பிரசண்ட் அப்படி இருக்கக்கூடிய எப்ரவோ தனக்கென எதையும் கொள்ளாது எல்லாத்தையும் விட்ட சன்னியாசிகளாகக்கூடிய முனிவர்களும் மிக மிக வேண்டி பிரார்த்தனை பண்ணி எழுது உன்னுடைய திருவிடி செய் திருவிடி செய்வது கேட்கல ஒரு வரமும் நான் கேட்க மாட்டேன் அதே ஏன் முக்தியை கொடுக்கூடிய உங்களை ஆராதித்தன் தனக்கு கெடுதல் பந்தத்தை கொடுக்கூடிய இந்த லௌகிக பந்தமாக வரமா கேட்பான் கண்டிப்பாக கேட்கணும் ஏன்னா கேட்க மாட்டேன் மேலே பார்ப்போம் கிருஷ்ணார்த்து